அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலே தேசிய மனுவேல் இந்த தலைப்பு தாய்மொழியாம் தமிழ்மொழி ஒவ்வொருவருக்கும் அவரின் தாய்மொழி முக்கியமான அடையாளமாக கருதப்படுகிறது அந்த வகையில் உலகின் மூத்த மொழியான தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட நாம் பெருமை அடைய வேண்டும் அதே நேரத்தில் இன்றைய குழந்தைகளிடையே தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் சற்றே பின்தங்கியிருப்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் குழந்தைகள் பலருக்கு தமிழை பிழையில்லாமல் எழுதவும் படிக்கவும் தெரியாது என்பது வேதனைக்குரிய ஒன்றுதான் மற்ற மொழிகளை கற்பது எவ்வளவு அவசியமோ அதைவிட பல மடங்கு தமிழை பேணி காப்பது அவசியமாகும் வீட்டில் தாய்மொழியிலேயே நாம் பேசி பழக வேண்டும் புத்தகங்கள் மற்றும் செய்தித்தாள்கள் படிப்பதை ஊக்குவிக்க வேண்டும் கவிதைகள் கட்டுரைகள் போன்றவற்றை எழுதுவதில் பிள்ளைகளுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் தாய்மொழியின் முக்கியத்துவத்தையும் தமிழின் தொன்மையையும் பிள்ளைகளை உணரச் செய்ய வேண்டும் ஒரு மொழி அழியும்போது அதை சார்ந்த இனமும் அழிகிறது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் எனவே நமது தாய்மொழியை காக்க வேண்டியதன் அவசியத்தை நாம் அனைவரும் உணர வேண்டும் செம்மொழியாம் தமிழ் மொழியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் செயல்படுவோம் நன்றி